الحمد لله الحمد لله نحفده ونسعينه ونستغطره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيعات أعمالنا من يهده الله فلا مضي الله له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واحشاد ان نبينا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال اراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كَمَا بَارَكْتَ عَلَى إِبْرَاهِيمَ وَعَلَى آلِ إِبْرَاهِيمَ إِنَّكَ هَمِيدٌ مَّجِيدٌ صلى الله عليه وعاله وأزواجه وذرياته وعصحابه وأهل بيته أجمعين وَأُوْتِيكُمْ عِبَعْنَا اللَّهِ وَإِيَّايَا أَوَّلًا بِتَقْوَى اللَّهِ إن التقوى رسو الأمور واتقوا الله سرا وعلا لي أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فآت ذا القربى حقه والمسكين وابن الصبيل ذلك للذين يريدون وجه الله هم صدق الله العظيم புகழ்த்தி இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ்வனிக்கு உரைத்தாகட்டும் அலகங்கள் இல்லா அந்த அல்லாஹுவின் பெயரை கூறிய ஹசுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன் மேலா அவர்கள் அடிச்சுவரிகளை பின்பற்றி வந்தாபாக்கள் சாபியங்கள் சப உத்தாபியங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா அல்லாஹுனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹுவினுடைய மாளிகையிலே நேர காலத்து வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நலனிடார்களே அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியை நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை எட்டி வைக்கிறேன் எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு அடியை நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிஹத்தையும் நத்தீஹத்தையும் செய்து கொள்கிறேன் நாளைய மறுமையினாலே அல்லாஹ் முத்த என்னென்ன சிறப்புகளை கொடுப்பதாக வாழ்தாக்கிறானோ அத்தகைய எல்லா சிறப்புகளுக்கும் சொந்தக்காரையும் எங்களுக்கு என்ற உறவுகளை அல்லாஹ் தந்திருக்கிறார் கண்ணியமான அல்லாஹுவின் நகரியார்களே இந்த உலகத்திலே மனிதன் முதலாவதாக தாயை சந்திக்கிறான் இரண்டாவதாக தகப்பனை சந்திக்கிறான் மூணாவதாக தன்னுடைய இரத்த உறவுகள் தன்னுடைய இரத்த சகோதரிகளை சந்திக்கின்றான் சகோதர சகோதரிகளை சந்திக்கின்ற அவன் அதற்கு அடுத்ததாக தாய் வழி தன்னுடைய தந்தை வழி என பல உறவுகளை சந்தித்துக் கொள்கிறான் அன்பானவர்களே ஒரு முஸ்லீமுடைய வாழ்வியை பொறுத்த வகையிலே ஒரு முஸ்லீம் தனித்து வாழ முடியாதவன் அல்லது தனித்து வாழ கூடாதவன் அவன் சமூகமாக அவன் குடும்பமாக அவனுடைய ஜமாட்டாக வாழ வேண்டும் என்று எனவே தமது உபகாரம் எங்களுடைய போய் சேர வேண்டும் என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறார் மதராத்தோ அழகுவ செல்லும் அவர்கள் இரத்த பந்தத்துக்கு உதவுகின்ற விஷயத்தை பூமியோடு ஒப்புவிட்டார்கள் கண்ணியமானவர்களே இந்த இரத்த பந்தம் உபகாரம் கனியை நாம் பார்க்கலாம் கண்ணியமானவர்களே அன்பளிப்புகள் நன்கொடைகள் என்று நாங்கள் அள்ளி வாருகின்ற போது அப்போது அந்த உறவினர்கள கனி எதுவென்றால் அன்பும் தூய்மையும் பரஸ்பரமான ஒரு வாழ்வை எதிர்பார்க்கிறோம் அன்பானவர்களே அதே அந்த உறவு முறையை துண்டித்து வாழ்வதால் அந்த உறவு முறையை கவனிப்பாவதால் ஒதுக்கி வாழ்வதால் நாங்கள் அந்த உறவு முறை அந்த காய்ந்து அதாவது கோபத்தையும் உள்ளத்திலே விதைத்து விடுகிறது எனவே அன்பானவர்களே அல்லஹா புத்தகம் தந்திருக்கின்ற செல்வங்கள் மூலமாக குரரை வாழ வைக்க வேண்டும் முக்கியமாக என்னுடைய உறவுகளை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பவர்கள் அதாவது உறவினர்கள் என்பவர்கள் மனிதர்கள் பரம்பரையோடு சம்மதப்படுகின்றவர்கள் அது தாயினுடைய பரம்பரையாக இருக்கலாம் இருக்கலாம் உறவினர்கள் சில வேளை எங்களுடைய நோக்குக்கு பின்னால் வாரி குறுமையை பெறுவார்கள் சிலர் பெற மாட்டார்கள் அன்பானவர்களே அந்த அளவு அவர்கள் பெருமதியானவர்கள் வேற எந்த அதாவது ஊன்றி அதற்கென்றே தனித்துவமான சிறப்புகளை கொடுக்காத அளவுக்கு இஸ்லாத்திலே இந்த இரத்த உறவுகளை கண்ணியப்படுத்துகின்ற விஷயத்திலே இஸ்லாத்திலே ஏராளமான விடயங்கள் அதற்கு கண்ணியம் கொடுக்கக்கூட வேண்டும் அவர்களை கவனிக்க வேண்டும் அவர்களை ஒட்டி வாழாத போது ஏராளமான விளைவுகள் ஏற்படுக்கொண்ட விடயங்களை இஸ்லாத்திலே நாம் பார்க்க அன்பானவர்களே உறவுகளை மதிப்பது என்பது சிலர் நினைக்கிறார்கள் நீங்களாக இருந்துவிட்டால் மாத்திரன் தான் அந்த உறவுகளை நாம் மதிக்க வேண்டும் என்று கிடைத்திருக்கலாம் நாங்கள் ஒரு எங்களுக்கு களிமண சொல்லி இந்த இஸ்லாம் கிடைத்திருந்தால் அன்பானவர்களே நாம் எங்களுடைய உறவினர்கள் சில அது காப்பிரானவர்களாக இருந்தாலும் அவர் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் அளிக்கிறது அன்பானவர்களே எனவே என்னுடைய உறவினர்கள் என்று சொல்லுகின்ற போது அவர்களோடு அன்பாக இஸ்லாம் வலியுறுத்துகின்றனர் அல்லாஹ் அவரையதாக நடித்தோ அறிஞர் அவர்கள் கூறினார்கள் நானே ரஹ்மான் நானே இரக்கமான ரஹ்மான் நான் ரஹிமை இந்த இரக்க பந்தத்தை படைத்தேன் அதற்குரிய பெயரை எனது பேரில் இருந்து நான் எடுத்துக்கொண்டேன் எனவே யார் உறவுகளை சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களோடு வாழ்கின்றார்களோ அவர்களோடு உறவை வைத்துக் நான் துண்டித்து விடுகிறேன் என்பதாக அல்லாஹ் அதை புதுசிலே எனவே அன்பானவர்களே இரத்த உறவுகளோடு சேர்ந்து வாழ்கின்ற போது அவர்களை கவனிக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு அருகொடைகளை அள்ளி அதே போதும் இருக்கிறது எனவே உறவு முறைகளை நிச்சயமாக நாம் நாளை மறுமையிலே கை செய்த வாழ்கிறாக மாறுவோம் அன்பான அல்லாஹு ஒரு விடயத்தை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும் திருமண உறவு முறையொன்று இன்னொன்று இரத்த வந்த உறவு முறையொன்று இருக்கிறது இந்த இரவு உறவு இரண்டு உறவு முறைகளை இந்த இரண்டு உறவு முறைகளிலும் இரத்த உறவு பந்தம் மிகவும் முக்கியமானவர் இரத்த பந்தங்கள் நாளைய மறுமையிலே தாக்கம் செலுத்துவார் உதாரணமாக திருமண முறையிலே ஒரு உறவு வருகிறது ஒரு மாப்பிளை இருக்கிறார் அந்த மாப்பிளைக்கரமான ஒரு மனமங்களை ஒரு மணமகளை தேட வேண்டும் மணமக இருவருடைய பெயரும் தெரியாது உறவுகளுடைய பெயர் தெரியாது இடங்கள் தெரியாது ஆனால் திருமணம் முடித்ததுக்கு பின்னால் தான் தெரிய வருகிற இவருடைய பெயர் எப்படித்தான் உங்களுடைய தந்தை இவரு தான் உங்களுடைய தாய் இவரு தான் முடிஞ்சிவிட்டால் கண்ணியமானவர்களை அந்த உறவு துண்டித்தால் துண்டித்ததுதான் ஆனால் எங்களுடைய உறவு முறை இருக்கிறதே பிரத்த உறவு முறை இருக்கிற ஒருபோது துண்டிக்கப்படாத உறவு நாம் எங்குதான் சென்றாலும் நிச்சயமாக விசாரிக்க போகிறார் சகோதரிகள் இருக்கிறார்கள் அயராளமான செல்வங்களை கொடுத்திருக்கிறார் இரண்டு பேர் சாதாரண வயதில் சாதாரணமாக பொருளாதாரத்தை தேடக்கூடியவர் என்று வைத்துக் கொள்வோம் இதிலே என்ன செய்கிறார் என்றால் நடுத்தரத்திலே உள்ள ஒரு சகோதரி உறவினர்வர் கஷ்டத்தில் இருக்கிறார்களுக்கு அள்ளி அள்ளி வாழ்கிறார் அவர் கவனிக்கிறார் எந்த ஆண்டால் வேறு யாரும் அவரது உதவிகள் செய்ய தேவையில்லை என்று சொல்கின்ற அளவுக்கு அந்த சகோதரிக்கு அந்த சகோதரி தருணம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஏனையே இன்னும் ஒரு சகோதரி இருக்கிறார் அல்லா எனக்கு வசதி வாய்ப்பை தந்தில் என்னை சாதாரணமாக வசதி உள்ள என்னுடைய சகோதரி என்னுடைய உறவினரை பார்த்துக் கொள்கிறார் என்று யோசிக்க கூட அன்பானவர்களே அந்த சகோதரி வசதிக்கானவள் அவள் கொடுத்தால் அவருக்கு கொடுக்க தேவையில்லை என்று முடிவை நாங்கள் எடுத்துவிட்டால் அது தவறான முடிவாக இருக்கிறது நாளை மறுமையினால் எல்லாம் விசாரிப்பாள் உன்னுடைய சாச்சா உன்னுடைய சகோதரி உன்னுடைய நானா நீ கொடுத்தாயா இல்லையா என்பதை அல்லா கேட்க போகிறார் அவர் வசதிக்கார் அவர் கொடுத்தார் என்பதல்ல உங்களுக்கு கேள்வி உங்களே உறவினர்களை நீங்கள் அரவணித்தீர்களா இல்லையா நீங்கள் கொடுத்தீர்களா இல்லையா என்பதை அல்லா என்கிறதிலே கேட்க போறார் எனவே கண்ணியமானவர்களே நாம் அப்படி அள்ளி வாரு விட்ட போது அல்லாஹ் எங்களுக்கு நினையாத பொறுத்தால் நிறைய உதவிகளை தருவார் அன்பானவர்களை இந்த சமூகத்திலே நிறைய பேர் உதவி செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் கொடுப்பதற்கு முன் வருகிறார்கள் ஆனால் அவர்கள் கைபிடித்துக் கொண்ட மனைவியோ அல்லது சகோதரியாக இருந்தால் அந்த சகோதரி கைப்பிடித்துக் கொண்ட அந்த கணவனோ கொடுப்பதற்கு விருப்பம் கொடுக்கவில்லை கண்ணியமானவர்களே இப்படி யாரெல்லாம் தனக்கு கிடைத்திருக்கின்ற துணை வைத்துக் கொண்டு தனக்கு கிடைத்திருக்கின்ற அந்த குடும்ப குடும்பத்தால் வந்த உறவுகளை வைத்துக் கொண்டு தன்னுடைய இரத்த உறவுகளை தூரமாக்கின்றார்கள் மறுமையிலே அவர்கள் அல்லாவிடத்திலே மாற்றிக்கொள்வார்கள் அன்பானவர்களே எந்த உறவுகள் வந்து குறுக்கிட்டாலும் மனந்தான் வந்து குறுக்கிட்டாலும் ஆட்சிதான் வந்து குறுக்கிட்டாலும் இந்த இரத்த பந்தனங்களுக்கு உதவி செய்வதை நாம் நிறுத்திவிடக் கூறார் அல்லாவின் தூதர் வசல்ல சொன்னார்கள் நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுகின்றீர்கள் கூலி அல்ல உடனே உங்களுக்கு எழுதிறான் இரண்டாவது கூலி உங்களோட உறவினர்களை இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ்த்த அரவணைச்ச அவர்களை கவனித்த கூலி அல்லா தருகிறான் எனவே அன்பானவர்களே நாம் மற்றவர்களை வைக்கின்ற போது அரவணைத்தவர்களாகவும் எங்களுக்கு பதவுகிறான் எனவே அன்பானவர்களை எதை சொல்லுவார்கள் என்றால் இன்றி சமூகத்திலே உள்ள நிறைய தனவரசர்களை நாம் பார்க்கிறோம் எல்லாரும் அல்ல தன்னுடைய குடும்பத்திலே எத்தனையோ பேர் ஏழையாக இருக்கின்ற போது தன்னுடைய குடும்பத்திலே உள்ள திருமணத்தை ஒருமணம் முடிக்கின்ற அளவுக்கு அந்த ஏழையை கெஞ்சுகிறார் ஆனால் குடும்பத்திலே உள்ள வசதிக்காரர் அந்த உறவினரை பார்க்காம இருக்கிறார் என்றால் நாளைய மறுமை நாளிலே அந்த குடும்பத்திலே இருந்த அந்த பணக்காரன் நாளைய மறுமையினால் எல்லாம் ஒருத்திரை மாற்றிக்கொள்ள போகிறார் கண்ணியமானவர்களே ஊருக்கு உதவி செய்யுங்கள் வயலவர்களுக்கு உதவி செய்யுங்கள் மாட்டு மதத்தவர்களுக்கு நட்புறவை சகவாழ்வுக்கு அவனை உதவி செய்யுங்கள் முதலாவதாக உறவுகளை பார்க்க வேண்டும் உறவுகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பின்னால் தான் சதவிய உறவுகளே பசியை தீர்த்ததற்கு பின்னால் தான் பிறனுடைய பசியை தீர்க்க நிரம்பாதவர்களே மிக முக்கியமான தவறுகளே ஒன்றாக இருக்கிறது அல்லா சொல்லலாக அடையவர் சொல்லம் அவர் சொன்னார்கள் கணியமானவர்களே யாருக்கெல்லாம் ஆயுள் வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ யாரெல்லாம் தேடக்கூடிய செல்வம் கொஞ்சம்தான் ஆனால் அதிலே நிறைய வளக்கத்து வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விவாதத்தை செல்லவாக அழகி வசன் அவர் சொல்லித்தார்கள் நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவர்களை சேர்ந்து வணக்கம் இருக்கிறதே சாதாரணமான ஒரு வணக்கம் அல்ல ஆயுளை கூட்டுகின்ற வணக்கம் சொல்லல்லாக சொன்னார்கள் யாருடைய இதுக்கிலே விசாலம் ஏற்பட வேண்டும் என்று தொடரக்கூடிய செல்வம் பஞ்சமாக இருந்தாலும் அதிலே நிறைய வேலைகளை சாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தரக்கூடிய பணத்திலே வரக்கத்திருக்கின்ற அளவுக்கு யாருக்கெல்லாம் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ அவர்கள் செய்யக்கூடிய யாருக்கு வேறு என்று ஆசைப்படுகிறாங்களோ அவர்கள் உறவினர்களோடு இரத்த உறவுகளோடு சேர்ந்து கொள்ளட்டும் அல்லாவி தூதர் சொன்னார் அன்பானவர்களே இன்று இரத்த உறவுகள் என்னென்ன காரணங்களுக்காக பிரிந்திருக்கிறார்கள் சிலர்கள் பிரிந்திருக்கிறார்கள் பொறாமைக்காக ஒரே தோட்டத்துக்குள்ளே வாழ்ந்தவர்கள் ஒரே வயிற்று நாங்கள் பிறந்தவர்கள் ஆனால் திருமணம் முடித்து ஒரு கணவர் வசதிக்காரர் அதனால் அந்த குடும்பம் அப்படியே வசதியாகிவிட்டதே வசதியாக பின்னால் ஏனையவர்கள் அவரை கவனிக்காமல் அப்படியே விட்டுவிடுகின்றனர் பிறகு யோசிக்கின்றனர் எனக்குள்ள செல்வத்துக்கும் எனக்குள்ள பலத்துக்கும் எனக்குள்ள அதிகாரங்களுக்கும் நான் ஏன் என்னை சின்ன உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் அவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்று தூண்டலாம் கண்ணியமானவர்களே பொறாமை யாருக்கும் வந்து விட கூடாது என்ற பாவம் இருக்கிறதே யாருடைய உள்ளத்தில் இருக்குமோ அந்த மனிதர்கள் செய்யக்கூடிய நன்மைக்கு கூலி கிடையாது சொல்லலாகோ அலை வசலால் சொன்னார்கள் பல வருடங்களாக செய்த ஐபாதத்தை எல்லாம் அழித்து சாம்பலாக்கி விடக்கூடிய ஒரு பயங்கரமான நோய்தான் பொறாமை யாருடைய உள்ளத்துல பொறாமை இருக்குமோ அவங்க செய்யக்கூடிய நன்மை எல்லாம் நெருப்புல நாங்க போடுறோமே விறகு அந்த விறகு போட்டால் சாம்பலாகும் அதை போல செய்த நன்மை எல்லாம் முகவரி இல்லாம அந்த பொறாமை என்ற பாவம் எல்லா நன்மைகளையும் சுட்டு நாசமாக்கிவிடும் திருந்துவிடும் என்ற செய்தியெல்லாம் கூதல் செல்லலாம் சொன்னார் கனியமானவர்களே பிறருக்கு தர்மம் கொடுக்கிறோம் சொல்லி காட்டல எண்ணத்தோடு கொடுக்காதீர்கள் யாரெல்லாம் சொல்லி காட்ட வேண்டும் என்ற என்ன உள்ளத்தில் இருக்கிறதோ அவங்க யாரும் தர்மம் செய்ய சொல்லிாதுக்கு பின்னால நிறைய பேர் சொல்ற நான் கொடுத்த பணத்தாலதான் இவர் நல்லா இருக்கிறாரு நான் கொடுத்த பணத்தாலதான் இவர் தொழில் செய்கிறாரு கண்ணியமானவர்களே இப்படி யாரும் சொல்லக்கூடாது பொறாம இருக்கு இதே யாரும் விட்டு வைக்காது அலைடைய சகோதர்கள் எல்லோரும் சேர்ந்த யூசு அலைத்தலா அவர்களை கிணட்டுக்குள்ளே தள்ளிவிட்டார்கள் கணியமானவர்கள் ஏன் காரணம் பொறாமை பொறாமை உறவுகளை கூட பார்க்காதேந்த சகோதரர்கள் ஒரு பெண்ணின் மீது ஏற்பட்ட ஒரு ஆசையின் காரணமாக தன்னுடைய சகோதரன் ஹாபில் அதால் ஹாபிலை குறை செய்கிறான் பொறாமையினால் கணியமானவர்களே எனவே பொறாம் இருக்கிறது சாதாரணமான ஒரு பாவம் அல்லது செய்ய மறுப்பதற்கு அவனை அந்த கூட்டத்தில் இருந்து அப்புறப்படுத்தினான் பொறாமையினால் அத மலை அவர்கள் துவக்கத்திலே இருப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத இவளீர் என்ன செய்தால் தெரியுமா அந்த பொறாமின் விளைவாக பொறாமை என்ற பாவம் இருக்கிறது யாருடைய உள்ளத்திலேயும் வந்துவிடக் கூடாது பொறாமை என்ற ஒரு சிந்தனை உள்ளத்திலே இருக்குமாக இருந்தால் நாங்கள் உறவினர்களை கமலிக்க மாட்டோம் அப்படி இல்லாமல் கொடுத்தாலும் வேண்டாம் வெறுப்போடுதான் கொடுப்போம் அந்த தர்மத்துக்கு நன்மை கிடையாது எனவே இன்று உறவுகள் எதனால் பிரிகிறார்கள் என்றால் பொறாமையினால் பிரிகிறார்கள் இன்னும் சில சில பிரச்சனைகளால் காணியில ஒரு பகுதிய நான் அவருடன் பேச மாட்டேன் அல்லது அடுத்த வீட்டுக்கு பொன் பார்க்க வந்தாங்க என்கிட்ட செல்ல இல்ல அதனால நான் அவங்கள வீட்டுக்கு போற இல்லை அல்லது வெளிநாட்டுல இருந்து வெகேஜ் வந்துச்சு அவங்களோட பேச மாட்டேன் கண்ணியமானவர்களே அல்லது ஒரு விருந்து கொடுக்குறாங்க அந்த விருந்து வீட்டுக்கு எனக்கு அழைப்பு தரல அதனால நான் என்ன செய்வேன் அவங்களோட தேர்ந்து வாழ மாட்டேன் அல்லது அரசியல் விஷயங்கள் அவர் ஒரு கட்சிக்கு வேலை செய்கிறாரே நான் ஒரு வேற அரசியல்வாதியா இருக்கிறேன் அவருக்கும் எனக்கு ஒத்து போகாது ஏந்த தர்மம் அவருக்கு போகாது ஏன்னா அந்த அரசியல் கட்சியில் உருவாக்குதான் நான் கொடுப்பேன் மக்கள் என தெரிய கண்ணியமானவர்களே சொந்த உறவுகளை கூட துண்டித்து வாழ்கின்ற நிலைமையை பார்ப்போம் சொல்லி வசலம் அழகாக சொன்னார்கள் அழகா தெளிவாக சொன்னார்கள் எங்களுக்கு உபகாரம் செய்கிறார்கள் என்பதற்காக உபகாரம் செய்வதல்ல உபகாரம் செய்வது வருகிறான் என்பதற்காக நாங்கள் போகிறோம் வருகிறான் என்பதற்காக நாங்கள் கொடுக்கிறோம் எங்களுக்கும் சொல்லுகிறான் என்பதற்காக நாங்கள் சொல்கிறோம் எனக்கும் உதவி படுகிறான் என்பதற்காக உதவி இதுவல்ல உதவி உபகாரம் எங்களுக்கு சொல்லாவிட்டாலும் நாங்கள் சொல்ல வேண்டும் எங்களுக்கு சதக்காக்கள் அன்பளிப்புகள் வளர்ந்தாவிட்டாலும் நாங்கள் அன்பளிப்புகள் கொடுக்க வேண்டும் கண்ணியமானவர்களே இதுதான் குரதி உபகாரம் சொல்லலாக சொன்னார்கள் உங்களை துண்டிச்சு வாழ்ந்தாலும் நீங்க வாணாம் வாணாம்னு ஒரு சைட்ல போனாலும் நீங்க அவங்களோட பின்னால போய் தரலாம் சொல்லுங்க இதுதான் இஸ்லாம் சொல்லித்தார் அழமான வழிமுறையா இருக்கு எனவே கண்ணியமானவர்களே உறவு என்று சொல்லக்கூடிய ஒரு எல்லோரும் பேணி கூறுகின்ற போது அல்ல நிறைய நனவுகளை தருகின்றான் அதுவே மிக முக்கியமான ஒரு நலவுதான் இந்த உலகத்திலே தேடக்கூடிய செல்வங்களில் எல்லாம் வரக்கத்தை ஏற்படுத்துகிறான் எங்களுடைய ஆயுள் அல்லா நலவை கூட்டுகிறான் தீயை குறைக்கிறான் அப்படி அல்ல மறைத்து விடுகிறான் மன்னித்து விடுகிறான் கண்ணியமானவர்களே அது மாத்திரமல்ல செல்ல ஒரு சகாதி வந்து கேட்டார் அல்லாவின் தூதரே துவக்கத்துக்கு என்னை நுழை வைக்க கூடிய நரகத்திலே இருந்து என்னை தூரமாக எனக்கு சொல்லி நாயகமே என்றும் அவர்கள் நின்று வணங்கணும் பகல் முழுக்க நோம்பு குடிக்கணும் நிறைய பருவானோதோனும் எந்த இபாரத்தெல்லாம் பெரிய அளவுல சொல்லிக் கொடுக்கல சுருக்கமா சொன்னார்கள் நீங்க அல்லாஹ் வணங்கணும் அல்லாஹுக்கு எந்த ஒன்றையை நினை வைக்காம அல்லாஹ் வணங்கணும் சொல்லுதாலும் செஞ்சாலும் நீங்க எவ்வளவுதான் அல்லாவுக்கு வணக்கம் செஞ்சாலும் எவ்வளவுதான் சக்காத்த கொடுத்தாலும் உறவு முறைகளோடு சேர்ந்து வாழாத போதோ உறவு முறைகளை கவனிக்காத போதோ சுவருக்கம் நுழைய முடியாது என்ற அதி சொல்கின்ற செய்தி கண்ணியமானவர்களே அது மாத்திரம் உறவினர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை நீங்கள் கொடுத்து விடுங்கள் கொடுக்கக்கூடிய உரிமைகளை கொடுத்து விடுங்கள் வலி போக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை கொடுத்து கொள்ளுங்கள் இது மூன்றிலும் அல்லாஹ் முதலாவது சொல்லுகின்றான் என்னுடைய செய்து கொண்டால் என்ன தெரியுமா நடக்கும் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடக்கூடிய மக்களுக்கு அல்லாவுடைய திருப்தியை எதிர்பார்க்கக்கூடிய மக்களுக்கு இதுதான் நல்ல காரியம் இது நல்ல காரியம் இந்த உறவினர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை கொடுத்து விடுவது அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான் இவர்கள் தான் நிச்சயமா வெற்றி பெற்றவர்கள் அல்லா சொரான் அதே போன்று அல்லா சுருகுரான் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் அதே போன்று வழிபோக்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை நல்ல கொடுத்து விடுங்கள் செஞ்சி செஞ்சிவிடவே நான் கண்ணியமானவர்களே ஆயத்துக்கு ஏராளமான விளக்கங்கள் சொல்லப்படுகிறது நீங்க வீண் விரயம் செய்து விட வேண்டாம் நீங்கள் ஒரு செல்வந்தனாக இருந்தால் கண்ணியமானவர்களே வீண் விரயம் அந்த செல்வந்தத்தின் மூலமாக உங்களுக்கு கீழே உள்ள குடும்ப உறவினர்கள் ஏழை எளிய மக்களாக இருந்தால் இருந்தால் அவர்களுக்கு இந்த செல்வத்தை கொடுங்கள் உங்களுக்கு மேலதிகமானதை நீங்கள் தேடி வீண் செய்து தானுடைய நண்பராக நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார் அல்ல சொல்லுகின்றான் இந்த செய்தி நீங்க ஏழை எளிய மக்கள் எல்லாருக்கும் உதவு வேணும் அதில் முதன்மையாக உங்களுடைய உறவுகளை முட்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு இறுதியிலே சொல்லுகின்ற புத்திமதி என்ன தெரியுமா செல்வம் அதிகமாக இருந்தால் அப்படியே கால்ல கொட்டிட எத்தனையோ மக்கள் சத்தியோடு இருக்கிறாங்க நிறைய பெட்டிஸ வாங்கி அடுத்த நாள் நாய்க்கும் அப்படியே வெளியில வீட்டை எத்தனையோ மக்கள் நோம்பு ஒரு பெட்டிஸ் இல்லாம இருக்கிறாங்க எத்தனையோ மக்கள் வசதி இல்லாமல் இருக்கிறாங்க எத்தனையோ மக்கள் மூணு நேரம் சாப்பிட்டுக்க வசதி இல்லாமல் மேலதிகமாக சாப்பாடுகளை வாங்கி உணவுகளை வாங்கி அநியாயமாக வீண் செய்ய வேண்டாம் என்ற செய்தியெல்லாம் எனவே நாம் யாரும் வீண்வரையும் செய்யக்கூடாது அதே போன்று உறவினர்கள் மூலமாக ஏதாவது மனது நொந்திருந்தால் உறவினர்கள் உள்ளத்தை உடைத்திருந்தால் நாங்கள் மன்னிக்க வேண்டும் கனியமானவர்களே யூசுப் அவருடைய மன்னிப்பை பாருங்கள் அந்த உறவுகளை அந்த சகோதரிகளை மன்னிச்சாரங்களா இல்லையா யூசுப் அலைசாவுடைய உயிரை விடவும் எங்கட உயிரை பெருசா அய்சியல்லாஹால அவங்க விட்டு கட்டினாங்க கனியமானவர்களே அவங்கள மானத்தை விடவும் எங்கட மானம் பெருசா மன்னிப்போம் அவங்கள பார்த்து பைத்தியக்காரன் தூனியக்காரன் இன்னொன்னு வார்த்தையில சொன்னா இன்னொரு எவ்வளவு வார்த்தையில சொன்னார்கள் மன்னிச்சார்களா இல்லையா சொல்லலாவோ அலைவசலம் அவர்களை குறைகிறீங்களோ நாங்க யாரையாவது மன்னிச்சா நாங்க செகண்ட் ஆகிற மாதிரி விளங்கும் நான் இவன் கிட்ட போயிட்டேனே சலான் சொல்ல ஏ இந்த தரம் என்ன இவன்ட ஒண்ணுமே இல்லையே கண்ணியமானவர்கள் அப்படி காட்டுவான் ஆனா கண்ணியமானவர்கள் கோபிச்சி போகலாம் யாரெல்லாம் முதலாவது சொல்றாங்களோ அவங்க தான் அந்த ரெண்டு பேர்ல முதலாவது துவக்க போவார் எனவே கண்ணியமானவர்களே யாரெல்லாம் குரோதங்கள் விரோதங்களை உள்ளத்துல வச்சு பேசாம இருக்கிறீங்களோ இந்த ஜிம்மாவுடைய தினத்தோட சலான் சொல்லி பேச்சிக்கொள்ளுங்க கண்ணியமானவர்கள கணவர்களை அதிகமாக பணக்காரர்கள் தலா சொல்ல வேண்டும் அதிகமாக பொறுப்புல உள்ள இருந்து தலா சொல்ல வேண்டும் நிறைய பேர் அழகா தலா சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க ஆனா பொறுப்புகளுக்கு வந்ததுக்கு பின்னால சலாத்த காண இல நிறைய பேர் நல்லா சலா சொல்லி பேசி கொண்டிருக்கிறாங்க நட்பைதான் நம்ம ஒரு பணக்காரக்கெல்லாம் ஏராளமான செல்வத்தை கொடுத்திருக்கிறாங்க அந்த பணக்காரன் அவங்கள விட மேல உள்ளவங்களை பார்க்க கூடாது ஒரு லட்சாதிபதி அவர மல்டி மில்லியனை பார்க்க கூடாது ஒரு மல்டிலியன்னைவியமானவர்கள கொஞ்சம் ரெண்டு ரோத மோட்டர் சைக்கிள்ல போறவங்கள கொஞ்சம் பாசு கனியமானவர்களே நாங்க கார் உழுக்கு இருந்து எவ்வளவு ஏசி போட்டுட்டு வெயில் ஒண்ணு மேலுக்கு படாம எங்க உடம்பு கருக்காம நாங்க போறோம் பாருங்களேன் இவங்களை எத்தனையோ கிலோமீட்டர் பயணம் செய்வாங்க வெயில்லாங்க நாங்க மேல உள்ளவங்களை பார்த்துட்டு போனா அந்த செல்வத்தால ஏனைய மக்களை வாழ வைக்க முடியாது எனவே கண்ணியமானவர்களே எதை சொல்ல வருகின்றார் அளவு அல்லாஹ் தருகின்ற செல்வத்தின் மூலமாக பிறரை வாழ வைக்க வேண்டும் எனவே கண்ணியமானவர்களே நபிமார்களுடைய வரலாறு அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் அனுப்புகின்ற போது அவருக்கு பண்ணுகின்ற மிக முக்கியமான ஒரு சீலத்தில் வாழ வேண்டும் நீங்க நபியாக இருக்கலாம் அல்லாஹ் உங்களை அனுப்பிய ஒரு நபியாக இருக்கலாம் உங்களுடைய உறவுகள் ஆனா அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற செய்தியே எல்லா நபிமார்களுக்கு சொல்லுகின்ற செய்தியை அல்லாஹர் இதனால்தான் அவங்களுக்கு அவர்கள் ஒரு ஆடைய கொடுத்தாங்க கண்ணியமானவர்களே அல்லாஹு கொடுத்த ஆடை எவ்வளவு விருப்பமாக இருக்கும் அந்த விருப்பமான ஆடைய தன்னுடைய சகோதரர் ஒருவருக்கு தர்மம் இருக்க உறவுகளை பேர சொன்ன மார்க்கம் இஸ்லாம் அதனால் தர்மம் செய்து விட்டார் அபுகுரை புறப்பரியமான ஒரு சகாதி கணியமானவர்களே அவர்கள் ஒரு பயான் மத்தியமாவ அல்லது கொடுக்கார்கள் அவர்கள் பிரார்த்திக்க விட மாட்டார்கள் பிரார்த்திப்பதற்கு முன்னதாக சொல்லுவார்கள் யாரெல்லாம் உறவு முறைகளை முடித்தவர் இருக்கின்றோ இந்த விடத்தை விட்டு நகர்ந்திருங்கள் என்று சொல்லி முதலாவது நசி வைத்துக் கொண்டு வார்கள் அதே போன்று முறையில் சொன்ன அதுக்கு பின்னால் அந்த மஜிமாவில் இருந்த ஒரு வாலிபல் இருந்து சென்று விட்டார் சென்று விட்டு கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் வந்து உட்கார்ந்தார் கண்ணியமானவர்களே அப்போது அவர்கள் கேட்ட போது அவர் சொன்னார் நான் எனக்கு நெருக்கமான இருந்த ஒரு உறவினரோடு நான் கோபித்திருக்கிறேன் அவருடைய உள்ளத்தை நான் உழைத்திருக்கிறேன் சொல்லி பேசிவிட்டு வந்திருக்கிறேன் இரண்டு வருட காலங்களாக நான் பேசவில்லை அதனால் நான் இந்த மஜிமாவில் இருக்கின்ற போது அல்லாஹுடைய அருள் எல்லோருக்கும் வரக்கூடிய அருள் தனிப்பட்ட என்னுடைய விவகாரத்தின் காரணமாக எல்லோருக்கும் வரக்கூடிய அருள் தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வந்து எழுந்து சென்றேன் ஆனால் இல்லாவிட்டால் இந்த விடயம் அது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்லி அந்த வாலிபர் சொன்னார் கண்ணியமானவர்கள் எதை சொல்லவர்கள் என்றால் தாங்கள் கோபித்துக் கொண்டிருப்பது ஒவ்வொருடைய உள்ளத்துக்கு தெரியும் அது நிர்வாகத்துக்கு தெரியாது தெரியாது அது ஆபிஸுக்கு தெரியாது அது குடும்பத்தில் உள்ள உறவுகளுக்கு தெரியாம இருக்கலாம் எனவே கண்ணியமான யாரோடு நல்ல முறையில் நடக்கிறோம் என்று எனவே யாரெல்லாம் பிறர்களோடு கோபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அவங்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்க அது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது அது மாத்திரம் அல்ல கண்ணியமானவர்களை உறவு முறைகளை துண்டித்து வாழ்கின்ற போது ஏற்படுகின்ற விளைவுகளையும் சுருக்கமாக சொல்லிட்டுதலாவது உறவு முறைகளை துண்டித்து வாழ்ந்தவன் சுவருக்கம் நுழைய மாட்டான் எனவே கண்ணியமானவர்களே உறவுகளை கோபித்துக் கொண்டோ எவ்வளவுதான் விவாதம் செஞ்சாலும் சில வேலை உங்களுக்கு தடைப்படுங்க நீணவர்களே அது மாத்திரமல்ல இரண்டாவது ஏற்படக்கூடிய விளைவு எங்களை நல்ல கபூலாகாது சொன்னார்கள் ஒரு ஊரும் ஒரு ஊரும் அல்ல ஒரு ஜமாத்து மின் ஒரு ஜமாத்து ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பம் அம்மல்ல உங்களை ரெண்டு நபர் பேசாம இருந்தா உங்களுடைய அமல் ஒவ்வொரு வாரத்திலும் திங்கள் வியாழ்காட்ட போற நாள் நாங்க பிடிச்ச நோம்பு நாங்க செஞ்ச கதக்கா நாங்க வியாழன் கண்ணியமானவர்களே நாளும் போய் கொண்டிருக்கும் விஜயிடமாக முழுமையாக அமல்கள் சேகரிக்கப்படுகின்றன கண்ணியமானவர்களே எனவே திங்கள் வியாழன் அந்த அமல் அல்லாடத்துல போவாங்க யாரெல்லாம் கோபிச்சுகளோ உங்களோட அமல் உங்களோட உங்களோட அமல் உங்களோட உங்களோட தலைக்கு மேல ஒரு ஜானம் உயரா நீங்க எவ்வளவு பொங்கலோட தான் கண்ணியமானவர்களே அது அல்லாட்ட போகணுமா உறவு முறைகளும் நல்ல முறை நடந்து கொள்ளுங்க தலான் சொல்லிக் கொள்ளுங்க மூணாவது ஏற்பக்கூடிய விளைவுதான் கண்ணியமானவர்களே என்னுடைய ஆயுள் சுருங்கிவிடும் திடீர் திடீர்னு மலரம் வந்துவிடும் ஹார்ட் அட்டாக் சொல்லுவார்கள் கண்ணியமானவர்களே ஆள் மூத்தாகிடுவார்கள் நோய் வாய்ப்பு மரணமாகின்ற போது அல்லாஹ் எங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்களை தருகிறார் சில மனிதர்களை கொடுக்க கூடாது கடல் வாங்கி இருப்போம் போது சிலவேளை அந்த கடலையை கூட அழைக்கக்கூடிய பாத்தியை தள்ளா நோயை நான் தருகிறார் சில பள்ளி பக்கம் வரவே இல்லை ஆனா அந்த நோயோடு நாங்க நியசிவிப்போம் குணம் வாங்கினா எப்படியாவது குணமாக்கினா தொழுவாரு கணியமானவர்களை எவ்வளவு அநியாயங்களுக்கு சௌகா செஞ்சு நோய் வாய்ப்பு வந்துட்டா ஒண்ணுமே செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சாது உறவுகளை துன்றிச்சு வாழ்ந்தது கண்ணியமானவர்களே அது மாத்திரமல்ல என்னென்ன மஜ்மாவோட உறவுகளை துன்பித்தவங்க இருக்கிறாங்களோ அது அவங்களுக்கு மட்டுமல்ல அல்லாவுடைய சாபம் அந்த முழு ஊருக்கும் சாபம் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு துவாசிய குறை அல்ல தயா அல்லா எங்களுக்கு மலைய எங்கட கஷ்டத்தை நீக்கியா அந்நிய மக்களால சோதனையாலா எங்கட பிள்ளைகளே எங்களுக்கு சோதனையா மாட்டாங்க இன்றைக்கு இஸ்லாத்துக்கு எதிரானவர்களா எங்களுக்கு சோதனை நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எங்கேயே வாபேற்று இஸ்லாத்துக்கு எதிரானவங்க அல்ல எங்க வீட்டுக்குள்ளே எதிரிகளை உருவாக்கிட்டால் ஏன் எங்களை துவாக்கள் கபலாக கண்ணியமானவர்களே உறவுகளை துண்டிச்சு வாழ்ந்தவங்க எந்தெந்த மஜிமாவில் இருக்கிறாங்களோ அந்த மஜிமாவில கேட்கக்கூடிய துவாக்கள் கபுலாகாது எனவே அந்த பதுவா அவருக்கு மட்டுமல்ல ஊருக்கும் தாழ்ந்ததாக இருக்கும் என அப்படிப்பட்டவர்கள் அல்லாவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள அப்படிப்பட்ட மக்கள் சமூகத்துக்கு அநியாயம் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்கள் எல்லா உரிய துபா தடையாக இருக்கிறார்கள் கண்ணியமானவர் அது மாத்திரம் அல்ல இன்னும் சொல்லலாகோ அடைய வந்த ஒரு வருடம் ஒரு மனிதன் கோபித்துக் கொண்டிருந்தான் ஒரு கொரையாளி என்று சொன்னார் யாரெல்லாம் ஒரு வருடம் இன்னொரு சகோதரர் கோபித்துக் கொண்டிருக்கிறவங்களோ அவங்க கொலையாளி என்று சொல்லலாம் சொன்னார்கள் கண்ணியமானவர்களே யாரும் உறவுகளை முறிச்சு கொண்டிருக்காதீங்க அது மாத்திரம் அல்ல இந்த உலகத்திலேயே கொடுக்கின்ற தண்டனைகள்ல ஒன்றுதான் உறவுகளை துண்டித்து வாழ்கின்ற விளை எனவே உறவுளை துண்டிச்சு வாழ்ந்தா மறுமையில மட்டுமில்ல தண்டனை இந்த உலகத்திலேயே தண்டனை எங்கட வா அம்மாவை நாங்க பணம் கொடுத்து பாக்குறோமா எங்கட பிள்ளைகள் ஒரு காலம் பணம் கொடுத்து தான் பாப்பாங்க எங்கட தாய் தாப்பனுக்கு காலால உதைஞ்சோமா ஒரு காலம் எங்கட பிள்ளைகள் எங்களுக்கு சந்தேகமே இல்லை கண்ணியமானவர்களே நல்ல பிள்ளைகளை உருவாக்குவோம் மற்றவங்களை வாழ வைப்போம் உறவினர்களுடைய தரவி வாழ வைப்போம் கண்ணியமானவர்களே இன்னொரு வகையான விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் உறவினர்கள் வசதிக்காரா இருக்கிறார் கொடுப்பதற்கு ஒன்றுமே நாங்கள் தேவையில்லை அந்த அளவு வசதியா இருந்தாலும் அவருடைய செல்வத்தை பார்த்து அல்ல நீங்க உதவிப்படுவது அவங்க உறவினர் என்பதற்காவது உதவிப்படுத்துகிறோம் இன்னைக்கு சில மக்கள் சதக்காக்கள் அன்பளிப்புகளை கொடுக்கிற யாருக்கு அவருக்கு இருக்குது நாம ஏன் கொடுக்கணும் அவர் ஒரு கோடிக்கோளர் இல்லையா நாமே என் கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சுப்பான் கண்ணியமானவர்களே சதக்கா என்பது பணக்காரர் பணக்கா இல்லாதவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாருக்கும் சதக்கா கொடுக்கலாம் சில கருத்துகள் அதுக்குரிய சில நிபந்தனைகள் நிறைவு அன்பானவர்களே சதக்காவிலும் மிக ஏற்றமான பதக்கா உறவுகளை கொடுக்குற பதக்கம் ததக்காவுடைய குழியும் கிடைக்கும் உறவுகளை சேர்ந்து வாழ்ந்த குழியும் கிடைக்கும் எனவே அன்பானவர்களே நான் மிக முக்கியமான சில விடயங்களை ஞாபகப்படுத்தினேன் மிக முக்கியமான ஒரு சேர்ந்து வாழ்ந்துடைய இபாதத் யாரும் வீணாக்க விடாதீர்கள் இந்த கணியமானவர்களே இறுதியாக ஒரு அத்தேகத்தை பண்ணிக்கொண்ட சொத்துபாவை முடித்து போகிறேன் அன்பானவர்களே யாருக்கு உறவுகள் இருக்கிறார்களோ அவர்களை பாக்கியமாக கருதுங்கள் யாருடைய உறவினர்கள் நோயாளிகள் இருக்கிறார்களோ அவர்களை பாக்கியமாக கருதி அந்த உறவினர் கூட்டத்தில் விட்டு உறவினர்கள் யா அல்லா இன்றைய முக்கியமான ஒரு நாள் மகசுதாவுடைய நோமையை நோட்டு கேட்கிறோம் யா அல்லா அவருடைய அவருடைய கபரை துவக்கத்தை பூஞ்சலை ஆக்கி கொடுத்திருவாயாக அவருடைய பாவங்களை நாங்கள் கோபித்து நிலைமையை துண்டித்து நிலைமையை வாழ வைக்கக்கூடிய நல்ல உள்ளத்தை அனைவருக்கு தந்துடுவாயாக உனக்கு பொருத்தமானவர்களாக அனைவரை கபூர்த்திக் கொள்வாயாக நசிவாக்கிடுவாயாக செல்வங்கள் வர வர தாழ்மையாக செல்லக்கூடிய தவால தன்மையுடைய மக்களாக எங்கள் ஆசிர்வாயாக யா லா எங்கள் தாய் தாப்பனுக்கு அதிகமாக துவா குழந்தைகளாக ஆசிர்வாயாக உறவினர்களுடைய துவாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிர்வாயாக யா லா நான்களும் பிறரை நேற்றுக்கூடியவராகும் பிறர் மூலமாக நாங்களும் நிகழ்ச்சிக்கப்படக்கூடிய மக்கள் ஆக்கிடுவாயாக உலகத்திலே நல்லவர்களாக வாழ்ந்து சந்தர்ப்பத்துக்கு நல்லவர்களாக வாழ்ந்து நாளை அல்லாவுக்கு நல்லவர்களாக முடிவை நல்லதாக ஆக்கிடுவாயாக நாளை மறுமையிலே துவக்கத்தை தந்துடுவாயாக நாளை மறுமையை உறவினருக்கு பாக்கி தந்துருவாயாக இருக்கை பாக்கி தந்துவாயாக வாக்களை ஏற்றுக் கொள்வாயாக